வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நம்முடைய தமிழ் சமூகத்துல கற்பு அப்படிங்கறத எப்படி புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது இன்னுமே கேள்விக்குரியதுதான் ஏனென்றால் கற்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டுமானதா இல்லைங்க கற்புங்கிறது பெண்களுக்கு மட்டும் அல்ல ஆண்களுக்கும் சேர்த்துதான் அப்படிங்கறத இந்த தமிழ் சமுதாயம் முதல்ல உணர்ந்துக்கணும் இன்னொன்னு கற்பை அழிக்கவோ கற்பை இழக்கவோ முடியாது ஏனென்றால் கற்பு அப்படிங்கிறது ஒழுக்கம் சார்ந்த விஷயம் கற்பு அப்படிங்கிறது மன உறுதி இந்த கற்பை இழக்கவோ அழிக்கவோ முடியாது இதைத்தான் நாம சிலப்பதிகாரத்துல பாக்குறோம் கண்ணகி தன்னுடைய கணவனுக்காகவே வாழ்றாங்க கோலனும் கண்ணகியோட சேர்ந்துதான் உண்மையிலேயே ஒழுக்கமா வாழ்றார் ஏதோ சில காரணங்களால அவர் வெளித வரி சென்று விடுகிறார் ஆனால் இறுதி வரை கண்ணகி தன்னுடைய ஒழுக்க நெறியில் இருந்து தவறவில்லை வைக்கும்பொழுது மாநகரையே இருந்தாங்க அப்போ கண்ணகி கற்பில் எவ்வளவு பண்போடு இருந்தார் கற்பை எவ்வளவு பேணி பாதுகாத்தார்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதை விட மிகச்சிறந்த உதாரணம் கற்பிற்கு சிலப்பதிகாரம் சீதையை தொடர் சீதையனுடைய விருப்பம் இல்லாமல் சீதையை தொடர் ராவணன் இறுதி வரை தன்னுடைய கற்பை காத்து நின்றார்ன்னா இதை நம்ம எடுத்துக்கணும் சீதையும் கற்போடு இருந்தார் அதே போல ராவணனும் கற்போடு அப்படிங்கறத நாட்டிலும் இதுதான் கற்பு இதற்கு பேர்தான் கற்பு நெறி இதைத்தான் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் நம்முடைய விருப்பத்தின் பேரில நமக்கு பிடித்தமானவற்றை அடைய வேண்டும் என்ற சிந்தனையிலோ நாம் செயல்படக்கூடாது அப்படிங்கறதுதான் முதன்மையானது இதைத்தான் வள்ளுவரும் வலியுறுத்துறாரு வள்ளுவர் வலியுறுத்தும் பொழுது கற்பு என்னும் மன உறுதியோடு ஆண்களுக்கும் பொருந்தும் ஆண்களும் அந்த கற்பு பேணி போற்றி பாதுகாக்க வேண்டும் உண்மையிலேயே கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பேணி பாதுகாத்தோம்னா அதை வாழ்வில் மிகப்பெரிய ஒழுக்க நெறி மிகப்பெரிய நச்சயல் வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறதா வள்ளுவர் வலியுறுத்தக்கூடிய விஷயம் அதை நாம் வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும் திருக்குறள் அறத்து பால் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணையிலும் பெண்ணே பெருந்தக்க யாவள கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் மீண்டும் குரல் பெண்ணீர் பெருந்தக்க யாவள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் இந்த நாள் இணைய நாளாக மீண்டும் சந்திப்போம் நன்றி